صلى الله تعالى عليه وعلى وصحبه بعد பயானிலே மிக முக்கியமான சில விஷயங்களை பற்றி குறிப்பிடலாம் என்றிருக்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு நாம் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற கண்திருஷ்டி செய்வினை ஜின்னுகள் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் இது குறித்து மார்க்க நாம் அணுக வேண்டிய முறைகள் என்ன என்பதை பற்றி அவசியம் நாம் தெரிய இருக்கிறோம் காரணம் முஸ்லிம்கள் ஆகிய நமக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் மார்க்க ரீதியான அணுகுமுறை சொல்லப்பட்டிருக்கிறது அதை மார்க்க ரீதியாக மட்டுமே அணுகியாக வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது சில காரியங்களிலே நமக்கு ஏற்படுகின்ற சில விளைவுகளின் காரணமாக சைதா நம்மை தவறான வழிகளில் செலுத்தி வழிகெடுத்து விடுகின்ற குறிப்பாக அதிகமாக நம்முடைய தாய்மார்களிடத்திலே பல சிறுக்கான விஷயங்கள் இந்த கந்திஷ்டி போன்றவைகளுக்கு தீர்வு காண்பதற்கு செய்வினைக்கான தீர்வு காண்பதற்கு ஜின்னுகள் செய்தான்கள் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தவறான வழிமுறைகள் சிறுக்கான வழிமுறைகளை அணுகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த வகையிலே இதற்கெல்லாம் ஒரு தீர்வாகவே இந்த பயானை உங்களுக்கு நான் ஒரு தெளிவுறவையாக அமைக்க விரும்புகிறேன் மூன்று விஷயங்கள் விளக்கப்படும் கந்திருஷ்டி தொடர்பான விஷயங்கள் தொடர்பான விஷயங்கள் ஜிணுகள் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்கள் தொடர்பான விஷயங்கள் ஒருவேளை இதிலே மூன்றாவது விஷயம் இந்த வாரத்தில் சொல்ல முடியாவிட்டால் அடுத்த பயானிலே தொடராக அந்த விஷயங்கள் விவரிக்கப்படும் அல்லா இந்த உலகத்திலே பல்வேறு காரண காரியங்களை படைத்திருக்கிறான் உலகத்தினுடைய இயல்பு நிலையும் பல்வேறு காரணங்கள் மூலமாக மனிதர்களுக்கு பல பாதிப்புகள் வருவது ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நியதி எப்படி ஒரு விஷம் அருந்தினால் மனிதனுக்கு அது உடலுக்கு பாதிப்பை தருகிறது தவறான ஒரு பொருளை உட்கொள்வதால் மனிதனுக்கு அது பாதிப்பை தருகிறது அதே போலத்தான் அல்லாஹால பல்வேறு பொருள்களிலும் கூட மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல அம்சங்களையும் வைத்திருக்கிறான் அந்த வகையிலே இந்த கந்துஷ்டி செய்வினை போன்றவைகள் மூலமாகவும் அல்லா மனிதர்களுக்கு அவன் நாடுகிற போது சில தீங்குகளை தருகிறான் அவன் நாடுகிற போது இவற்றின் மூலமாக சில பாதிப்புகள் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது குறிப்பாக நாம் வாழுகிற இந்த காலத்திலே உலமாக்கள் சொல்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய வியாதிகளிலே அதிகமான வியாதி உடல் வியாதியை காட்டிலும் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் ஏற்படுகின்ற வியாதியை காட்டிலும் அதிகமான வியாதி என்பது கந்திருஷ்டினாலும் செய்வினையினாலும் ஏற்படுகின்ற வியாதிகள் தான் இன்றைக்கு அதிகம் என்று இன்றைக்கு உலமாக்கல் சொல்வதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன இன்றைக்கு நமக்கு மத்தியில இருக்கின்ற போட்டி பொறாமை உணர்வு நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு கெட்ட எண்ணம் முஸ்லிம்கள் உள்ள நம்முடைய மார்க்கம் போதிக்கிறது பொறாமையை நம்முடைய மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது சொல்லுவார்கள் பொறாமை ஒரு மனிதனுடைய எல்லா அமல்களையும் அழித்து விடக்கூடியது என்று சொன்னார்கள் மொட்டையடித்து விடும் என்று சொன்னார்கள் உலகத்திலே நடந்த முதல் குற்றத்திற்கு காரணம் சொர்க்கத்திலும் முதல் குற்றத்திற்கு காரணம் பொறாமைதான் உலகத்திலும் பொறாமைக்கு பொறாமை ஏற்பட்டது ஒரு மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒலியினால் படைக்கப்பட்ட மக்களை ஒலியினால் படைக்கப்பட்ட மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் சஜிதா செய்யும்படி சொன்னான் என்கிற பொறாமை இந்த பொறாமையினால் தான் அல்லாவுடைய அவர்களை சொருக்கத்தில் வெளியேற்றினான் ஆக விண்ணுலே நடந்த முதல் பாவமும் பொறாமை நடந்தது உலகத்தில் நடந்த முதல் பாவமும் பொறாமையினால் நடந்தது ஆதமலை இரண்டு மகன்கள் ால்தான் இன்றைக்கு ஒருவர் மற்றவர் மீது சீங்கிழைப்பதும் அநீதி இழைப்பதும் ஒருவர் மற்றவரை வீழ்த்துவதற்கும் அவர்களை எப்படியாவது பழிதீர்த்துக் கொள்வதற்கான சூழ்ச்சிகள் செய்வதற்கும் இந்த உலகத்திலே எல்லா விதமான காரண காரியங்களும் அந்த அடிப்படையில முஸ்லீம்களிலே அதிகமான மக்கள் போன்ற நோய்களால் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் செய்வினை செய்வது அறாம் என்கிற சட்டங்களை எல்லாம் அடுத்தடுத்த விஷயங்களிலே தொடர்ந்து வரும் ஆக முதலிலே நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் அல்ல இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையை அல்லா தந்திருக்கிறான் யாருக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அவர் அதை பொருந்திக்கொள்ள வேண்டும் அவரை விட அதிகமாக தந்தவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்வான் உங்களில் சிலருக்கு சிலரை விட அல்லாஹ் தந்திருக்கிற அருளை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் எல்லோருக்கும் அல்லா ஒரே மாதிரியான நிலையை உலகத்தில் தரல அப்படி அல்லாஹ் தரவும் முடியாது மனிதனுடைய அழகாக இருக்கட்டும் செல்வங்களாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அல்லா இதிலே ஒரு ஏற்றிருக்கிறான் யாருக்கு அல்லா எதை விட மேல்நிலையில் உள்ளவர்களை பார்த்து பொறாமை ஆக இந்த பொறாமைதான் இன்றைக்கு நம்முடைய நடக்கின்ற பல்வேறு குற்ற செயல்களுக்கும் அநீதிக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே பொறாமையில் நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக்க வேண்டும் பொறாமி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்துல நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் சோதனைகள் எது வந்தாலும் சரி வருவதற்கு முன்னால் அல்லாஹிடத்துல ஆபியத்தை கேட்கணும் அல்லாஹூடத்துல நிலவ கேட்கணும் எனக்கு ஆசியத்தை கொடு எனக்கு நலவு கொடு ரவி அல்லாட்டை துன்பத்தை அல்லாட்ட நோயை கேட்கக்கூடாது கஷ்டத்தை கொடுன்னு கேட்கக்கூடாது வறுமையை கொடுன்னு அல்லாட்டை கேட்கக்கூடாது அல்லாட்டை கேட்கறது ஆசியத்தை கேட்கணும் ஆரோக்கியத்தை கேட்கணும் உடல் நலத்தை கேட்கணும் நீண்ட ஆயில கேட்கணும் கேட்கும் போது ஆரோக்கிய நிலைகளை தான் அல்லாட்ட கேட்கணும் அதே நேரத்திலே ஒரு சோதனை வருமானால் அந்த நேரத்தில் அல்லாஹிடத்திலே உறுதியான இதயத்தையும் கேட்க வேண்டும் இந்த சோதனையிலே துவண்டு விடாமல் சோதனையிலே ஈமான இழந்து விடாமல் அல்லாஹிடத்திலே உறுதியாக இருக்கிற நிலையை கேட்கணும் சோதனை வருகிற போது சோதனை வந்து விடுமானால் நாம் இன்ன வேண்டும் அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மைக்காகவே தந்திருக்கிறார் அல்லா உலகத்துல ஒரு அடியானுக்கு சோதனைகளை தருவது எதற்காக அவன் அல்லாஹின் அப்போதாவது அல்லாஹவை நினைக்க வேண்டும் என்பதற்காக அவன் கடந்த காலத்தில செய்த எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக எல்லா பாவத்திலிருந்தும் சுத்தமாக வேண்டும் என்பதற்காக அல்லா சோதனைகளை தருகிறான் எனவே ரப்பு சோதனைகளை தருவது நம் மீது கொண்ட அதிருப்தியினால் அல்ல இதை நாம் அழுத்தமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதிருப்தினால் கோத்தினால் கிடக்கு விருப்பமான மக்களைத்தான் அல்ல சோதிக்கிறான் ஒரு மனிதர் ஒரு சஹாபி வருவார் பெருமாநார் செல்லல்லா அலிசன் அவர்களிடத்திலே வந்து சொல்வார் யார சொல்ல உங்களை நேசிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் பெருமனார் சொல்வார்கள் நன்கு யோசித்து சொல் நீ சொல்லுகிற வார்த்தையை கவனித்து சொல் அவர் மூன்றாவது நபியை உங்களை நேசிக்கிறேன் சொல்லி பெருமானார் என்ன சொன்னார்கள் அப்படியானால் சோதனைகளை எதிர்கொள்ள தயாராக சொன்னார்கள் உலகத்திலேயே அதிக சோதனைக்குள்ளாக்கப்படுகிற மக்கள் நபிமார்கள் நல்லவர்களை தான் அல்ல உலகத்திலே சோதிப்பான் நல்லவர்களுக்குத்தான் உலகத்திலே துயரம் என்பதை அவர்கள் இந்த ஹதியில ரொம்ப அழகா நமக்கு சுட்டி காட்டினாங்க பெண்கள் பொதுவாகவே சோதனைகள் வருகிற போது துயரங்கள் வருகிற போது அல்லா என்ன மட்டும் அல்லாவுக்கு கண் இல்லையா இது போன்றவர்களை சோதனை வருகிற நேரத்துல இந்த எண்ணம் ஒரு அடியானுடைய உள்ளத்தில் வந்து விடுமானால் நிச்சயமாக அவர் அல்லாவும் இருக்க மாட்டார் எனக்கு அல்லாஹ் என்ன பிரியப்படுறதுனாலதான் எனக்கு சோதனையை தந்திருக்கிறான் என்கிற ஒரு எண்ணம் இருக்குமானால் இருக்க மாட்டார் இம் என்ற ஒரு சகாபி பெருமானி அவர் முடங்கி போய்விட்டது முழுக்க முழுக்க படுக்கையில் தான் ஒரு வருடம் இல்ல ரெண்டு வருடம் அல்ல முப்பது வருடங்கள் இந்த நிலையில இருக்கிறாங்க அவரை பார்க்க வரக்கூடியவர்கள் அழுவார்கள் நீங்கள் நவீனுடைய சிறந்த தோழராக இருக்கிற ஒரு சகாபி உங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா என்று ஆனால் இம்ரான்புசை சொல்வார்கள் நீங்கள் அலலாம் ஆனால் இந்த நிலையை நான் ரசிக்கிறேன் இந்த நிலையை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுவாங்க தெரியலாம் நான் திரும்பப்படுவது போல உங்களுக்கு தெரியலாம் ஆனால் நான் இந்த திரமத்தை தாங்கிக் காரணத்தினால் அல்ல ஒவ்வொரு நேரமும் மலக்குகளை அனுப்பி எனக்கு செலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நேரமும் நான் மலக்குகளுடைய புறத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிற அதிருப்தின்னு நினைக்க கூடாது அல்லா நான் வந்து நம்ம என்னங்க கோவப்படுறாங்கன்னு நினைக்க கூடாது பெருமை நான் செல்லும் அழைச்சேன் உங்களிடத்துல ஒரு பெண்மணி வந்து சொல்வார் யார சொல்வா எனக்கு ஒரு அழகான மகள் இருக்கிறார்கள் நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள் பெருமானாருக்கு வந்து எல்லாருமே தங்களுடைய குடும்பத்துல ஒரு பெண்ணை நபிக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுவாங்க அதுக்கு காரணம் இருந்தது பெருமானாருடைய உறவு அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்பதற்காக எல்லா அரவு கூட்டத்தாரும் தங்களுடைய கூட்டத்தில் ஒரு பெண்ணை நபிக்கு நிகா செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இப்ப ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க யார சொல்லா நான் என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்கா செஞ்சு வைக்க விரும்புறேன் சொல்லிட்டு தன்னுடைய மகளை பத்தி அந்த அம்மா தானே புகழ்ந்து வர்ணித்து சொல்லுது என்னுடைய மகள் ரொம்ப அழகான மகள் என்று சொன்னாங்க என்னுடைய மகளுக்கு நோய் வந்ததே கிடையாது ஒரு சிறு தலைவலி கூட வந்ததே கிடையாது என்று சொன்னான் ஆலோசனவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் உன்னுடைய மகளிடத்தில எந்த நன்மையும் கிடையாது நோயே வந்ததில்லைன்னு அந்த அம்மா சொன்ன போது ரசூல் சுனதா என்ன சொன்னார்கள் உன்னுடைய மகள் வாக்கியமிக்கவள் என்று சொல்லல உன்னுடைய மகளிட்ட என்ன நன்மையும் கிடையாது ஒரு மூக்கு உலகத்தில் வருகின்ற ஒவ்வொரு நிலையும் காலிலே ஒரு முள் தைத்தால் கூட அவன் செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம் ஒரு காய்ச்சல் வந்தால் அவனுடைய பாவத்திற்கு பரிகாரம் ஒரு தலைவலி வந்தால் அவனுடைய பாவத்திற்கு பரிகாரம் மனோச்சிக்கு கட்டுப்பட்டு சில பாவங்களை செஞ்சோம் அல்ல நம்மை மறுமைக்கு அழைக்கிற போது இந்த பாவத்திலிருந்து நம்மை கழுவி தூய்மையான நிலையில அழைக்க விரும்புகிறான் எப்படி தூய்மைப்படுத்துவது அதற்காக அல்லாஹ் உலகத்திலே தருவதுதான் கஷ்டங்களும் துயரங்களும் இந்த அடிப்படையை வந்து நம்ம புரிந்து உலகத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அது நம்முடைய பாவத்தை சுத்தப்படுத்துவதற்கு தானே தவிர நம் மீது அதிருப்தியாக இருக்கிறான் என்பதற்காக அல்ல என்பதை நம்ம விளங்கிக் இந்த என்ன வந்துருச்சுன்னு சொன்னா நாம அந்த துயரத்தை பொருந்திக்கொள்வோம் இரண்டாவது விஷயம் நம்ம சிறுக்கான காரியங்களுக்கு செல்ல மாட்டோம் நாம விளங்கிக் வேண்டும் மூன்றாவது விஷயம் உலகத்தில நமக்கு என்ன துயரம் வந்தாலும் சரி செய்வினால பாதிக்கப்பட்டாலும் சரி அல்ல பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாப்பு விளங்கி சொல்லணும் முதல்ல நாம பயப்படக்கூடாது எந்த நிலையிலும் ஒரு மூமினுக்கு பயம் வரக்கூடாது அல்லாவுடைய சக்திக்கு மேல் உலகத்துல எந்த சக்தியும் இல்லை அல்லாவுடைய சக்திக்கு மேல் எந்த சக்தியும் கிடையாது எந்தூனியக்காரனா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய சூனியக்காரனாக இருக்கட்டும் அல்லாவுடைய சக்திக்கு முன்னால் அவனுடைய ஒன்றுமே கிடையாது அவர் எந்த நிலையை எதிர்கொள்ள முடியும் பொதுவாக இன்றைக்கு ஒரு லேசான ஒரு அறிகுறி ஒரு செய்வினையாக இருக்குமோ ஒரு செய்தானுடைய சொல்லையாக இருக்குமோ ஒரு லேசான அறிகுறி வந்தா போதும் உடனே பதறி போக ஆரம்பிச்சோம் பத்து அஜர்த்து மாற்ற பொடையெடுத்துறோம் ஒருத்தர் டைல ரெண்டு வருட இல்லை போலாமா போக கூடாதா அந்த சட்டங்களை எல்லாம் நான் சொல்லுவேன் ஒரு லேசான அறிகுறி தெரிய ஆரம்பிக்க உடனே நாம என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த அஜயத்துல போங்க இந்த அஜயத்துல போங்க அவர்கிட்ட அந்த தாவிஸ் வாங்கிட்டு வாங்க இவர்ட இதை வாங்க இது நம்முடைய பயத்தை காட்டுது எது வந்தாலும் சரி முதல்ல பயப்படக்கூடாது அல்ல புறானல சொல்லுவோம் எந்த செய்வினை காரணம் சரி அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எந்த தொந்தரவும் செய்ய முடியாது தென்பால் கூட பயப்படக்கூடாது அல்லா ஒருவன் இருக்கிறான் அவன் நாடாம எதுவும் நடக்காது இந்த ஒரு மனோபக்குவத்தை இந்த தைரியத்தை முதல்ல நாம வரவழைக்கணும் கொண்டு வரணும் இந்த தைரியம் யாருக்கு இருக்கிறதோ அவங்கத்தையும் எதிர்கொள்வாங்க அவர்களுக்கும் சேவனை செய்யப்பட்டது ஆனா அவருடைய வலிமை மன வலிமை தைரியத்தின் மூலமாக அதை எதிர்கொண்டாங்க இது போன்ற அறிகுறிகள் தெரிஞ்சா கூட பயப்படக்கூடாது எந்த செய்வனையும் நம்மள ஒண்ணு செய்து கூடாது இந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் இந்த அடிப்படையை நீங்க புரிந்து கொள்ளணும் நான்காவது விஷயம் எல்லா விஷயத்தையும் பழி போடுற பழக்கத்தையும் விட்டாரி காரணம் வியாபாரம் இவருடைய கவனக்குறைவனால வேறு காரணங்களால வியாபாரம் என்னங்க நஷ்டமா இருக்கும் யாரோ எனக்கு செய்வனும் செஞ்சுட்டா வியாபாரம் நஷ்டம் அடைகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனா எல்லா விஷயத்திற்கும் பழிய போடுவது இருக்கிறது அது ஈமானுக்கு அழகல்ல அது ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல செய்வினை கண்டு சில அறிகுறிகள் உண்டு அதை உலமாக்கணும் சொல்லி இருக்கிறாங்க செய்வினையினால் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி கண்டுபிடிப்பது அதற்கான அறிகுறிகளும் இருக்குது ஆனா இன்னைக்கு நம்மவர்களுடைய நிலையம் என்ன எல்லா விஷயத்துக்கும் செய்வனையே நம்புறது எல்லாத்துக்கும் காரணம் செய்வனை செய்வன் சொல்றது இது ஈமானுடைய ஆக பலவீனமான நிலை இந்த நிலை நாமி கொள்ளணும் எடுத்ததற்கெல்லாம் காரணமாக காட்டக்கூடாது அகைதா நம்முடைய கொள்கை அகலசுன தூர்ஜமா கோட்பாடும் அதுதான் செய்வினை என்பது நிஜமானது தான் அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடும் அல்லா நாடும் இது நம்முடைய கொள்கை என்றாலுமே எல்லா விஷயத்திற்கும் செய்வனைய நாம் அந்த துன்பங்களை தருவது நம் மீதுள்ள கோபத்தினால் அல்ல நம்மை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்துவதற்கு மூன்றாவது செய்வினை போன்றவைகள் வருகிற போது தைரியமாக இருக்கணும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது நான்காவது எல்லா விஷயத்திற்கும் செய்வினை மீது பழி போடக்கூடாது இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு வருகிறேன் கண்திருஷ்டி கந்திருஷ்டினால பாதிக்கப்படலாம் குறிப்பா நம்முடைய குழந்தைகளுக்கு கந்திருஷ்டினால பாதிப்பு அதிகம் ஏற்படலாம் இப்ப நம்முடைய மார்க்கம் வந்து எதை மூட நம்பிக்கைன்னு சொல்லுதோ அதை நம்ம மூட நம்பிக்கை என்று நம்புவோம் எதை நம்முடைய மார்க்கம் உண்மை என்று சொல்லுகிறதோ அத நாம ஒண்ணு என்று நம்புவோம் வரைக்கும் மார்க்கத்தை நம்முடைய அறிவை கொண்டு நாம் அழப்பது கிடையாது நம்முடைய அறிவை கொண்டு முடிவு செய்யறது கிடையாது அல்லாவும் அல்லாவுடைய அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை இல்லைன்னு சொல்றாங்களோ அதை இல்லைன்னு சொல்லுவோம் நவீச அழைச்சிருவாங்க சகுனம் இல்லை என்று சொன்னாங்க இங்கு ஒரு மோமின் அறிவை கொண்டு அதை கொண்டு இதை கொண்டு பேசக்கூடாது சகுனம் இல்லைனா இல்லை அவருக்கு அப்படி ஆயிடுச்சு அவர் இப்படிதான் சவனம் பார்க்காம செவ்வாக்கிழமை விஷயங்கள் ஆதாரமாக்கியோ பேசக்கூடாது அல்லாவுடைய தூதர் உண் என்று சொல்லிவிட்டால் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறான்னு எனவே அது உண்மை கண்ணேறு கந்திருஷி என்பதும் பெருமான சொன்னார்கள் அல்ல ஐநூப்பிருஷி என்பது உண்மை அதுதான் நடக்கும் ஆனா சொன்னாங்க விதியை வெல்லக்கூடிய அளவுக்கு ஒன்று இருக்குமானால் அது கந்திருச்சியாகத்தான் இருக்கும் பெருமாநா செல்வாழின் சில நேரங்களிலே கந்திருஷியினுடைய பாதிப்பு கவுருக்கே கூட சென்று எனக்கு தள்ளிவிடும் கந்திருஷ்டினால இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது மரணிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது என்று கூட அல்லாவுடைய தூதர் செல்ல சொன்னாங்க எனவே கந்திருஷ்டின் வருது பெருமானாருடைய பெரிய தந்தை மகன் ஜாஃபர் அவங்க அவங்களுடைய மனைவி ஜாஹருடைய மனைவி ஹஜரத் அஸ்மா அவர்கள் பெருமானார் செல்லா ஆலோசனை வந்தாங்க வந்து சொன்னாங்க யார சொல்லாம் இதோ உங்களுடைய சாச்சா மகன் ஜாஹருடைய மகன்கள் அழகா இருக்கிறாங்க தோற்றத்துல குழந்தைகளுக்கு அதிகமா கண்டிச்சி போடுது குழந்தைகளுக்கு திருச்சி அதிகமா படும் குழந்தைகளுக்கு அதிகமா கந்திர்ச்சி படுது நான் என்ன செய்யட்டும் கேட்டான் பன்னமிசை ராசன் அவர்கள் ஒரு துவா உண்ட சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி துவாவுடைய பயான்கள் இந்த சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் பேனா பேப்பர் வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நான் ஒவ்வொரு பயன்பது ஒரு துவா கண்டிப்பா சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இதை குறித்து வச்சுக்கிட்டு ரொம்ப பிரோஜனமானது கந்திசிங்கிறது உண்மை இந்த குழந்தைகளுக்கு கந்திசி போடாமல் இருக்கிறதுக்கு இந்த துவா ஓதி நீ ஓதுன்னு சொன்னாங்க அந்த துவாவையும் சொல்லி கொடுத்தாங்க அர்த்தம் என்ன அல்லாவை கொண்டு உங்களை பாதுகாக்க நான் விரும்ப அல்லாவிடத்திலே உங்களை பாதுகாக்கும்படி நான் கூறுகிறேன் எல்லா கெட்ட சைத்தான்களிடம் இருந்தும் ஒகாமத்தின் விஷ தெந்துகளில் இருந்தும் இடையிலு தரக்கூடிய கெட்ட எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய கண்களில் இருந்தும் நான் உங்களை பாதுகாப்பு என்று இந்த துவாதி ஒதுங்கன்னு சொன்னான் எதற்காக சொல்ல வரும் கண்டிஷிங்கிறது ஒண்ணு என்பதை பெருமானார் அவர்கள் சொன்னான் இப்ப கந்திச்சு படாமல் இருக்க நாம என்ன செய்யறது முதலாவது எல்லார்டையும் நாம சொல்லக்கூடாது சொல்லுவாங்க அல்லாஹுடைய அருற்கொலைகளை மறைத்து உதவி தேடுங்கள் அல்லாவுடைய அருற்கொலைகள் என்னங்க வெளியே காட்டக்கூடாது நம்மள்கிட்ட என்னென்ன இருக்குதுங்கிறது எல்லார்டையும் காட்டக்கூடாது நம்மை விரும்பக்கூடியவர்களும் இருப்பாங்க வெளித்தோட்டத்துல உள்ளாமைக்காரர்களாக இருப்பாங்க ஒருவருக்கு தந்திருக்கிற பாக்கியத்தை பார்த்து பறாமைப்படுகிற மக்கள் தான் உலகத்துல அதிகம் எனவே நம்முடைய நியமத்துகளை எல்லார்டையும் சொல்லக்கூடாது நம்முடைய குழந்தைகள் நல்ல சுட்டித்தனமா பேசக்கூடியவர்கள் அழகான முறையில என்னங்க பேசுறாங்க நிறைய குளான் வசனங்களை சொல்றாங்க எதை கேட்டாலும் உடனே மனப்பாடம் பண்றாங்க இது எல்லாருடைய ஒரு அருள் அல்லாருடைய ஒரு சந்தேகம் இல்ல நாம எல்லார்ட்டையும் போய் என் குழந்தை முதல்ல சொல்லல அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சொன்னாங்க நாம எல்லாரிடத்திலையும் போய் என்ன செய்யக்கூடாது நம்முடைய குழந்தைகளுடைய திறமைகளையும் அல்ல அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசல்களையும் எல்லார்ட்டையும் பறைசாட்டி கொண்டிருக்க கூடாது கண்படுவதற்கான முதல் காரணம் தான் நம்மளுடைய ஞானத்துகளை பூரா அடுத்தவங்கள்ட்ட காட்டுறோம் பெண்களை சொல்ல தேவையும் கிடையாது தங்கள்ட்ட இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அவங்க நகைகள் மூலமா ஆடைகள் மூலமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய வேறு பொருள்கள் மூலமாக தான் ஒரு பெரிய செல்வ ஒரு சபைக்கு வரும்போது காட்டி கொடுத்துர்றாங்க அப்போ ஏழை பெண்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற நலிவடைந்த பெண்கள் அவங்க பார்க்கும் ஒரு ஏக்க பார்வை எல்லாம் வசதி நமக்கு கிடையாது இந்த மாதிரியான வசதி எல்லாம் நமக்கு இல்லைங்கிற ஒரு கந்திருஷி கந்திருஷ்டி இருப்பதற்கு எல்லா அற்கொடைகளையும் எல்லா எல்லார்ட்டையும் காட்டக்கூடாது நம்பி சொல்லி நம்ம சொன்னாங்க மதீனாவில் உள்ள சகாபாக்களுக்கு இத்தனைக்கு அந்த மக்கள்ல அதிகமான பேர் ஏழையாக தான் இருந்தாங்க நல்ல வசதியானவங்க சில பேர் தான் அப்படி இருந்துமே கூட நம்பி சொன்னாங்க உங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் திரை போட்டுக்கொள்ளுங்கள் நடந்து போகிற போது கூட பார்வையினாலேயே எரித்து விடுவார்கள் யூதர்கள் அவ்வளோ பொறாமைக்காரர்கள் அவ்வளோ மோசமான கெட்டவர்கள் நீங்க வீட்டுல முன்ன முன்ன திரப்படாம இருந்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அருளை பார்த்து பொறாமைப்பட்டு எரிச்சிருவாங்க அப்படியா நம்ம இடத்துலயும் ஒரு அடக்கம் வேணும் அல்ல தந்திருக்கிற நேமத்துக்களை அடக்கிதான் வெளிப்படுத்துறோம் அதிகமான வீடுகள் இயங்குறான் ஒண்ணும் இல்லாதவன் சமூகத்துல எத்தனைய ஏழை மக்கள் இருக்கிறாங்க அவங்க பார்த்து இயங்குறாங்களா ஏக்கத்துக்கு பேருதான் தந்திருஷ்டி அதனாலதான் தங்கத்தட்டிலோ வெள்ளித்தட்டிலோ சாப்பிட கூடாது தங்க வெள்ளி பாத்திரங்கள்ல குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க என்ன காரணம் வெளிப்படுத்தி காட்டுவது கந்திசிக்கான அடிப்படை காரணம் பிரமாண்டமானதுக்காக ஒரு பொம்மி ஒடிவுல என்னங்க என்னத்தையாவது வச்சுக்கிறது இந்த மாதிரியான முதல்ல இந்த நேமத்துகளை வெளிக்காட்டுறது அதான் நவிதா அவருன்னு சொன்னா நம்முடைய திருமணங்கள் வசதியானவர்கள் எவ்வளவு ஆடம்பரமான செலவுகள் செய்யறாங்க இதை எத்தனை நடிந்த மக்கள் பாக்குறாங்க அது கந்திச்சியாக மாறுது அதனாலதான் எத்தனைய வசதியானவர்கள் இப்படி படோடாமம் செய்து வீண் விரையும் செய்து ஒரு காலத்தில் அவருடைய சந்ததிகள் நடுவீதிக்கு வந்துடுறாங்க ஒண்ணும் இல்லாமல் ஏழைகளாகி போயிடுறாங்க கந்திர்ச்சி படாமல் இருப்பதற்கு அல்லாவுடைய நேமத்துகளை மறைக்கணும் இரண்டாவது ஒவ்வொரு நோமியினுடைய கடமை என்னன்னு சொன்னா ஒரு ஆளுடைய நேமத்தை பார்த்தா ஒரு ஆளுக்கு நல்லா செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நல்ல வீட்டை பாக்குறோம் ஒரு ஆளுடைய அழகான கார பாக்குறோம் அதை கண்டு இயங்குவதற்கு பதிலாக இவருக்கு வழங்கி இருக்கிற நியமத்துகளிலே வரக்கத்து செய்வாயாக வழங்கி இருக்கிற இந்த நியமத்துகளையும் வரக்கத்து செய் ஒரு அழகான காரை பார்த்தாலும் இந்த பழக்கம் ஒவ்வொரு முஸ்லீம் வரணும் ஒருவருடைய அழகை பார்த்தாலும் சரி யாரா இவருடைய அழகிலேயே புறக்கத்து செய்ய சகாவி ரொம்ப அழகான ஒரு சகாவி சாமிட்டு பார்த்து இவர மாதிரி ஒரு அழகான வாலிபரை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன் இவர மாதிரி ஒரு அழகான வாலிபரை பார்க்கலன்னு சொல்லிட்டேன் அவர் சொன்ன அடுத்த வினாடி குளிச்சுட்டு இருந்த அந்த சஹாமி அப்படியே மூர்ச்சியாக விழுந்துட்ட கந்திருஷிங்கிறது அவ்வளவு பாதிப்பை தரும் அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு இவ்வளவு அழகான அந்த வழியாக போனாரு போறவரு இவ்வளவு அழகான வாலிபரான் சொன்னாரு அப்படியே முறிச்சியாக விழுந்துட்டாரு வன்மையாக கண்டிச்சாங்க அந்த சகாபியை கூப்பிட்டு ஒருவருடைய அழகு ஒருவருக்கு அல்லா தந்திருக்கிற ஒரு நீண்ட அது சொல்ல ஒரு விஷயம் என்ன ஒரு பொருளை பார்த்து நமக்கு பிடிச்சு போனா கூட அல்லாஹ் இவங்களுக்கு வரக்கத்து செய்யட்டும் அல்லா இவங்களுக்கு அருள் செய்யட்டும் பிறகு இந்த ஒழுக்கத்தை நாம எந்தெந்த விஷயத்துல கூட பேணணும் சொன்னா இப்ப சில நேரங்கள்ல சில வீடுகள்ல சமைப்பாங்க அந்த சமைக்கிற மனம் கூட சில நேரங்கள்ல ரொம்ப என்ன வெளிய வரைக்கும் கமடும் அந்த கந்திரசியாக மாறலாம் கந்திசிங்கிறது மனசுல என்ன கூட இந்த எண்ணம் இன்னைக்கு பிரியாணி கொடுத்துறது இந்த வீட்டுல அப்படின்னு நினைச்சாருன்னா கந்தரிசி அந்த மாதிரியான ஒரு சமையல் வாட வருது சமைக்கிற மனம் வருதுன்னா ஒரு நல்ல முஸ்லீமுடைய அழகாவுடைய அடக்கி வாசிக்கணும் மறைக்கணும் எல்லார்ட்டையும் காட்டக்கூடாது இரண்டாவது ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அற்கொடை பாக்குற போது அல்லா இவருக்கு வரக்கத்து செய் இவருக்கு அபிவிருத்தி செய்ய துவா செய்ய வேண்டும் அடிப்படைகளை நாமனும் சரி கந்திசி பட்டால் என்ன செய்வது நிறைய கந்திசி யாருக்கு அதிகமா படும் சொன்னா குழந்தைகளுக்கு தான் அதிகமா கந்திசி படும் குழந்தைகளுக்கு கந்திசி என்னங்க படும் மாதிரி கந்திஷ்டி படுகிற போது மார்க்கத்தில் கந்திசிக்கான பல்வேறு துவாக்களும் இருக்கிறது குரானுடைய சில ஆயத்துகளும் இருக்கிறது இந்த ஆயத்துகள் இந்த வழிமுறைகளை நாம பேணணும் சொன்னா கந்திசிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அதுல ஒன்றுதான் கந்திசிக்காக சொல்லித்தில சூறாக்களையும் சொல்லி திருந்தாங்க சில ஆயத்துக்களையும் சொல்லி திருந்தாங்க மூணு இருக்குது சூறான்னு சொன்னா கந்திஸ்ரீக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச லேசான சூறா கொள்ளு அவது பிறப்பில் அவது பிறப்பின்னா இரண்டு சூறா பெருமாநா சிறுதாசன இதை விட பாதுகாப்புக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது பாதுகாப்புக்கு இதை விட வேறு எதுவும் அவசியமே கிடையாது இந்த ரெண்டு சூறாவையும் ஓதிக்கிட்டே இருங்க உங்க குழந்தைகளுக்கு கந்திர்ச்சியோன்னு பயமா இருக்குதுன்னு சொன்னா இந்த ரெண்டு சூறாக்களை ஓதி அவங்க மேல ஓதுங்க அல்லது அவங்க சாப்பிடுற சாப்பாடு அவங்க குடிக்கிற பால் போன்றதுல இந்த ரெண்டு சூறாக்களை ஓதி அவங்க வேணுங்கனை கொடுத்துருங்க இன்ஷா சரியாயிடும் இந்த ரெண்டு சூறாக்கள் போதுமானது இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் அதனால இந்த ரெண்டு சூறா வைத்துக் இரண்டாவது என்னன்னு சொன்னா சில ஆயத்துகளையும் பெருமன செல்லதா சிலவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த கணம்சூராவனுடைய கடைசி மூன்று வசனங்கள் அதை ஓதி போதுங்க கந்திருச்சு சரியா போயிடும் மூன்றாவது நமசுலாசன் அவர்கள் சில துவாக்களையும் சொல்லி தந்தாங்களுக்கு அடிக்கடி கந்திருச்சி பட்ட போது பெருமனார் இந்த துவா கற்றுக் கொடுத்தாங்க ஆண்கள்ட்ட அனுப்பிச்சா இன்ஷால்லாம் இந்த துவாக்களை எழுதி கொடுக்கறோம் இந்த துவாக்களை நாம தெரிந்து கொள்ளணும் நாம இதை விட்டு போட்டு கந்தி ஸ்ரீக்கு சிறுக்கான காரியங்களை செய்யறோம் காரியங்களை என்னங்க பண்றோம் காரியங்களை நம்ம செய்யறோம் அதை கண்டிப்பாக என்னங்க தவிர்க்க வேண்டும் அழகான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்குது இந்த வழிமுறைகளை செய்தா போதுமானது அதே போல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்தில் குறிச்சி இருக்குது ஆயத்தின் குறிச்சி கிட்டத்தட்ட எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் அது தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது இந்த ஆயத்தில் குறிச்சியை ஓதுனாலும் கந்திசி சரியாக அமைப்பிடும் குழந்தைகளுக்கு கந்திசி படுதுன்னு சொன்னா காலையில மூணு தடவை ஆயத்தில் குறிச்சி ஓதுங்க காலையில மூணு தடவை ஆயத்தூள் குறிச்சி ஓதிவிட்டு யா ஹபீஸ் அல்லாஹுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் ஹபீத் ஹபீதுனா பாதுகாப்பவன் என்று பொருள் அந்த ஹபீதுக்கு முன்னால யாங்கிற வார்த்தையை சேர்த்து ாலும்பி குழந்தைகளுக்கு கண் படாது இதெல்லாம் அமைச்சனவர்கள் நமக்கு கற்று தந்த முறைகள் கந்திருச்சியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த முறைகளை நம்ம கையாளணும் இந்த முறைகளை கையாண்ட பிறகு நாம எந்த சாமியார்ட்டையும் போக வேண்டியது இல்ல எந்த கோயிலுக்கும் போக வேண்டியது இல்ல எந்தது கிடையாது அடுத்தது செய்வினை நம்ம அதிகமா நிறைய பெண்களுக்கு இந்த செய்வினை தொடர்பான பல சந்தைகளும் இருக்கலாம் பலருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட லேசான தலைவழி வந்தா கூட யாரோ நமக்கு செய்வினை செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் என்னங்க அதிகமா வர்றதுண்டு சரி சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம் ஒரு பெரிய பாவம் பெரிய குற்றம் கருதுகிறது இதை நாம ஞாபகித்துக் கொள்ளணும் பாதிக்கப்பட்டால் செய்வினை எப்படிப்பட்ட பாதிப்பு வரலாம் அதுக்கு என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் ஒரு பெரிய குற்றம் பெரிய பாவம் செய்வினை செஞ்சவன் முஸ்லிமாக மரணிக்க வாய்ப்பில்லை ஈமான் பறிக்கப்பட்ட நிலையில மட்டும்தான் அவன் மரணிக்காக கண்டறியப்பட்டால் அவனுக்கு மரண தண்டனை என்பது இஸ்லாமிய சட்டம் செய்வின் அவ்வளவு ஒரு குற்றம் அது செய்வனங்கிறது குபுர் என்பது இறைமருப்பு என்பது எல்லா புறையும் சொல்றான் எடுமனார் செல்லா அலசின் அவர்கள் பெரிய பாவங்கள் ஏழு பாவங்கள் சொன்னாங்க அந்த ஏழு பெரிய பாவங்கள்ல இந்த சிகரையும் சூனியத்தையும் செய்வனையும் கூட சொல்லிருக்கிறான் இப்ப நாம வந்து பொறாமையினால ஒரு மீது கொண்டிருக்கிற கால் புணர்ச்சியினால சின்ன சின்ன விவகாரங்களா இருக்கும் ஒரு பெண் எடுக்கிற சமாச்சாரமா இருந்திருக்கும் ரெண்டு குடும்பங்களுக்கு மத்தியில ஒரு திருமண சம்பந்தம் நடக்காம முறிஞ்சு போயிருக்கலாம் அல்லது ஏதாவது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது அன்னந்தமிக்கு மத்தியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இருக்கலாம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த அற்ப உலகத்தினுடைய சில மனக்கசப்புகளுக்காக ஒரு குடும்பத்தை முற்றிலுமாக அழிக்கணுங்கிறதுக்காக போன்றவை செய்வது புரிந்துகிறோம் யார் செய்வன செய்யறானோ அவன் கண்டிப்பா எப்படிப்பட்ட ஆளா இருப்பானா காசராகத்தான் இருப்பான் அவன் தோற்றத்துல முஸ்லீமாக தெரியலாம் அவன் தொப்பி கூட போட்டிருக்கலாம் தாடி வச்சிருந்திருக்கலாம் செய்வினை செய்வன் அவன் எந்த மதத்துல இருந்தானும் சரி தோற்றத்துல முஸ்லீமா கெட்ட ஜென்னுகள் மூலமாகத்தான் செய்வினை செய்ய முடியும் ஒரு மனிதன் தனியாக செய்வினை செய்ய முடியாது கெட்ட செய்தான்களை கொண்டுதான் செய்வினைங்கிறத செய்ய முடியும் அப்படியானால் ஒரு மனிதன் செய்வினை செய்யணும்னு சொன்னா என்னென்ன உலமாக்கு சொல்லி இருக்கிறாங்க பாதுகாக்கணும் அந்த விஷயங்களை நாம இந்த இடத்துல சொல்வதற்கு கூட பயப்பட வேண்டிய விஷயம் அவ்வளவு மோசமான காரியங்களை செஞ்சாதான் சைத்தான் வந்து ஒரு மனிதனுக்கு கட்டுப்படுவான் அல்லாவுக்கு பிடிக்காத காரியம் உதாரணமாக குரானுடைய பேப்பரை கொண்டு அவன் மனத்தை சுத்தம் செய்வான் யாரு சூனியக்காரன் எல்லாம் பாதுகாக்கணும் குரான் எழுதப்பட்ட காகிதங்களால் மனத்தை சுத்தம் செய்வான் ஏன்னா இது சைத்தானுக்கு பிடிக்கும் சைதான் இவன் சொல்றதை கூட கேப்பான் அதுக்கு பிறகு அந்த நிலையில தான் இருப்பான் ஏன்னா அது செய்தா பிடிக்கும் அல்ல பிடிக்காது இன்னும் பல விஷயங்கள் உலமாக்கள் சொன்னாங்க அதெல்லாம் பெண்கள் தாய்மார்கள் இருக்கிற இடத்துல சொல்லக்கூடாத பல ஆக அறிவறுப்பான விஷயங்கள் என்ன தடுக்கப்பட்டு இருக்குதோ இத பூரா செஞ்சு திருப்திப்படுத்துறவன் அப்படியானால் ஒரு சிறுக்கான காரியத்தை செய்யாம ஒரு குபரான காரியத்தை செய்யாம ஒரு சூனியக்காரன் சூனியக்காரனா இருக்கவே முடியாது அப்படியானால் சூனியம் செய்பவன் காபிரியக்கார போறாங்களோ அந்த சூனியக்காரனிடத்தில் அவன் முஸ்லீம் பேர்ல இருக்கட்டும் காபிரடைய பேர்ல இருக்கட்டும் சூனியக்காரனிடத்தில் யார் செல்கிறார்களோ அவர்களும் காபிர்கள் சொல்லுவாங்க யார் சூனியக்காரத்தில் சென்றார்களோ எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவர்கள் பொய்யாக்கியவர்கள் எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை நிராகரித்தவர்கள் என்று பெருமானார் சிலதாலும் சொன்னாங்க எனவே நம்முடைய முதல் கோரிக்கை என்ன இந்த நோய் இந்த கொடிய பாவம் யாருக்குமே இந்த உலகத்தினுடைய சின்ன விஷயத்திற்காக லேசான மன ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்காக ஒரு ஆளை முடக்கணுங்கிற கெட்ட எண்ணத்துல செய்வினைகள் செய்வது எவ்வளவு பெரிய கொடிய குற்றம் என்பதை யோசிக்கணும் அடுத்த நிமிஷம் மூத்து வந்து அவன் காபிராக தான் மரணிப்பான் காபிராக மரணித்தான் பொறாமைப்பட்ட ஒரு ஆள் கஷ்டப்படணும் நாளை வறுமையில இருக்கிறான் நல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே நம்முடைய உள்ளங்களை இந்த செய்வினை என்று பெரிய கொடிய நோயிலிருந்து சுத்தப்படுத்தணும் இந்த பாவத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லணும் யாருக்கும் இந்த கெடுதி செய்யணும் எண்ணம் கனவுல கூட வரக்கூடாது செய்வினை செய்யங்கிற எண்ணம்னவுல கூட வரக்கூடாது பாதுகாக்கணும் இதை இவ்வளவு திரும்பி சொல்ல காரணம் பெண்கள்ட்டி அதிகமா இருக்கு இதற்காக செல்றாங்க பல சாமியார்களிடத்துல கூட இதற்காக செல்றாங்க பாதுகாக்க வேண்டும் ஈமானம் பறிக்கக்கூடிய கொளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு பெரிய கொடிய செயலுதான் இந்த செய்வினை என்பதை மிக அழுத்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பாதிப்பை ஏற்படுத்தணும் செய்வினை பாவம் விளங்கிக் கொள்ளணும் அவன் பாதிக்கப்பட்டார் அவருக்கு இது ஒரு சோதனையாக கொடுத்திருக்கிறான் பயப்படக்கூடாது அல்லாவுடைய விதியை பொருந்திக் கொண்டு அவர் என்னென்ன செய்யணும் இப்ப செய்வினையினால என்னென்ன பாதிப்பு ஏற்படலாம் குரான்ல அல்லாஹால செய்வனைய சொல்லி காட்டுறான் குரான் தாலா ரெண்டு வகை செய்வன ஒரு செய்வனை என்னன்னு சொன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை ஏற்படுத்துகிற செய்வனை இதுதான் இந்த மனைவிக்கும் மத்தியில பிரித்து விடுவார்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த ஆரம்ப காலத்திலே பாபில் என்கிற நகரத்திலே வசன வாழ்ந்தவர்கள் பாபிலோன் என்கிற நகரத்திலே வாழ்ந்த யூதர்கள் அவங்கள்ட்ட இருந்த செய்வனைய பத்தி அல்லா குறான்ல இந்த ஆயத்தில் நல்லா சொல்லி காட்டும் கணவன் மனைவி பிரிக்கிற செய்வினை செய்யல ஆக மோசமானது இதுதான் ஏன்னா சைத்தானுக்கு ரொம்ப பிடிச்சது கணவன் மனைவி பிரிக்கிறது பொதுவாக்கள் சொல்லி காட்டுவாங்க செய்வினையின் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே நான்கு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் நான்கு வகையான பாதிப்பு ஒன்று அந்த கணவன் மனைவியை சேரப்படாமல் ஆக்கிறது கணவன் மனைவியே சேரப்படாம தடுக்கிறது அவங்க வாழ்க்கையில இல்லத்தில் ஈடுபட முடியாதவாறு தடுக்கிறது இரண்டாவது என்ன சொன்னா கணவனுக்கு மனைவி மீது நிரந்தரமான வெறுப்பை ஏற்படுத்தது இந்த கணவன் அவ்வளவு மூன்றாவது அவர்களுக்கு குழந்தை தரிக்காமல் இருக்கும் மாதிரி செய்வன இதெல்லாம் குறான்ல அல்லா சுட்டி அந்த வசனத்திற்கு உலமாக்கல் தருகிற விளக்கம் செய்வினையில ஆகக்கொடிய செய்வன என்று அல்லாஹ் இதை குறான்ல சொல்லி காட்டுறான் அல்லாஹ் இதையும் சொல்லுவான் அல்லாவுடையாட்டுகிற இரண்டாவது ஊசா அலை காலத்திலே இருந்து அந்த சூனியக்காரர்கள் செய்த செய்னை அத கண்கட்டி வித்தை அவர்கள் கயிற்று எரிந்தால் அது பாம்பு போல நெலியும் அது நிஜத்தில் பாம்பு கயிறுதான் அது ஆனால் அந்த கயிற்றை அவர்கள் தூக்கி எறுகிற போது அது பாம்பாக நடிந்தது வந்து சொல்லுவார்கள் சூனியத்தில இன்னும் பல வகைகள் இருக்கிறது செய்வினைகள் இருக்கிறது அவையெல்லாம் அல்லாஹ நாடுகிற போது பாதிப்பை தரும் இப்படிப்பட்ட சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும் என்ன அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அதான் முக்கியம் எந்த முஸ்லீமுக்கும் இப்படி ஒரு கெடுதியிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் மார்க்க வழிகாட்டி இருக்குது மார்க்க என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அந்த முறையில தான் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் சில காரியங்கள் சில அமல்கள் இருக்கிறது அதை நாம தொடர்ந்து செய்கிற போது செய்வினை அரவே பழிக்காமல் கூட போகலாம் அல்லது மோசமான செய்வினை செய்யப்பட்டால் இந்த அமல்களை கொண்டு அந்த செய்வினை தாக்கம் நமக்கு குறையலாம் சில அமல்களை கொண்டு செய்வினை சுத்தமா பழிக்காமலும் போகலாம் அமல்களை கொண்டு செய்வனுடைய தாக்கம் வந்து குறையலாம் ரெண்டுமே இருக்குது கடந்த நமிசல் ஆலோசன அவர்களுக்கு யூதர்கள் செய்வன வச்சாங்க பெருமானாருக்கும் யூதர்கள் செய்வினை வைத்தார்கள் இது புகாரியிலே முஸ்லீமிலே இந்த ஹதீசத்தில் என்னங்க பதிவாக இருக்கிறது வீட்டுக்கு ஒரு யூத பையனைக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி வச்சாங்க பயன்படுத்துகின்ற அந்த சீப்பு அந்த சீப்புல உள்ள சில முடிகள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு யூதர்கள்ல இருந்து ஒரு பெரிய சூனிக்க சூனியக்கான அவனுடைய பெயர் லவீது ஆசம் லவீத் என்பது அவனுடைய பெயரு அந்த லவீத பொருள் ஆசம் இடத்துல கொண்டு வந்து கொடுத்தான் அவன் அந்த பெருமானாருடைய அந்த முடி பெருமான ஒரு பொம்மை போன்ற ஒரு பொருளிலாருக்கு செய்யப்பட்ட சூனியம் மோசமான ஒரு சூனியம் இது நவி அல்லாத வேறு யாருக்காவது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மரணித்திருப்பாங்க அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய நேரடி பார்வையில இருக்கிறதுனால இந்த பயங்கரவான சூனியத்தினுடைய தாக்கம் நபிக்கு ஒரு சின்ன அளவுல ஏற்படுது என்னன்னு சொன்னா அவங்க உலக விஷயங்கள் செய்திருக்க மாட்டாங்க நினைப்பாங்க தாக்கம் செய்யாததை செய்தது போல என்னுவாங்க செய்ததை செய்யாதது போல என்னுவாங்க இது மாதிரியான ஒரு தாக்கம் பெருமானார் சிறந்த ஆழைச்சனவங்களுக்கு ஏற்பட்டது சிறந்த ஆலோசனவங்களுக்கு அல்ல காட்டி கொடுத்தான் அவங்க உறங்கி கொண்டிருக்கிற நேரத்துல இரண்டு மழக்குகள் வந்து பெருமானாருடைய தலைமாட்டிலே அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது கிணத்துல போடப்பட்டிருக்குது என்றெல்லாம் ரெண்டு மிளக்குகள் வந்து பேசுறாங்க அவர்கள் அந்த கிணத்துல போடப்பட்ட அந்த சூனியத்தை எடுத்து நலமாகிறார்கள் அந்த பெருமானாருக்கு சூனியம் செய்தவன தொலை செய்யட்டுமா என்றுனுக்கு மண தண்டன கொடுக்கிறதுக்கு பதில வன்னிச்சு விட்டாங்க பாதிக்கப்பட்டான் உலமாக்கல் உமத்துடைய உலமாக்கல் பலருக்கும் கூட இந்த சூனியத்தினுடைய தாக்கம் இருந்தது பெரிய பெரிய உலமாக்கல் அறிஞர்கள் எல்லாம் கூட இந்த சூனியத்தில பாதிக்கப்பட்டான் சொல்ல வர்றது என்ன இதை வந்து அவங்க பயப்படல அல்லாவுடைய விதியை பொருந்த நாங்க இதற்காக அவங்க தேவந்திரி உலமாக்களுக்கு முழுவதும் பரவியிருக்கா இல்லிய சாஹ் அஹமத்துள்ள அவங்களுக்கும் சூனியம் செய்யப்பட்டது சூனியத்தினுடைய தாக்கம் அவங்களுக்கும் இருந்தது இப்படி பண பெரியாரர்களுக்கு கூட சூனியம் செய்யப்பட்டது ஆனா அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு நாம வந்து பாவங்கள் செய்கிற காரணத்தினால தவறுகள் செய்கின்ற காரணத்தினாலேசான சூனியங்கள் செய்யப்பட்டால் கூட அதனுடைய தாக்கம் அதிகமாகி விடுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஏற்பட்டால் ஆரம்பத்தில் சொன்னது போல பயப்படாம நிதானமாக சில காரியங்கள் செய்யணும் இந்த விஷயங்களை நீங்க குறித்து கொண்டா அது நிச்சயம் பலனுள்ளதாக இருக்கும் சூனியத்துக்குன்னு சொல்லி சில அறிகுறிகள் இருக்கிற முதல்ல அந்த அறிகுறியை நாம புரியணும் நோய் வேறு சூனியம் என்பது வேறு உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள் அதற்குரிய அறிகுறிகள் வேறு சூனியத்திற்கான அறிகுறிகள் வேறு உலமாக்கல் அதையும் என்ன உலமாக்கலாம் கண்டுபிடிக்க முடியும் இது உடல் நோயா என்பதை கண்டுபிடிக்க முடியும் உடல் நோயாக இருந்தால் அதற்கு மருத்துவர்கள்ட்ட போகணும் அதற்கான என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதோ மருத்துவம் இருக்குதோ அதை செய்யணும் சூனியமாக இருந்தால் அதற்கு மார்க்க ரீதியான வைத்தியம் குரான் ஹதீஸ் உடைய வைத்தியம் அதைத்தான் பார்க்கணும் அதுக்கு டாக்டர்கிட்ட கிடையாது அதுவும் சரியல்ல தீர்வு அல்லீசி செய்வதற்கு ஒரு ஆள் சூனியத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறதுக்கான அடையாளங்கள்ல உலமாக்கள் சிலவற்ற சொன்னாங்க அதுல ஒன்று என்னன்னு சொன்னா செய்யப்பட்டவனுக்கு முதல்ல பாதிக்கப்படுவது தூக்கம் தூக்கம் பாதிக்கப்படும் இரண்டாவது சம்பந்தமே இல்லாம அவருடைய உடல் வந்து உஷ்ணமாகும் திடீர்னு உடல் சூடாக இருக்கும் மூன்றாவது அவரை அறியாமல் வடிந்து கொண்டிருப்பது அவருக்கே தெரியாது மனக்குழப்பங்கள் மனப்பிறமைகள் அதிகமாக ஏற்படுவது இது போன்ற சில அறிகுறிகள் உலமாக்கல் சொன்னாங்க நபருக்கு இது போன்ற சூனியத்தினுடைய அறிகுறிகள் தெரிந்தது அல்லது சூனியம் வைக்கப்பட்டதாக தெரிந்தது என்று சொன்னால் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன முதலாவது சூரத்தில் இரண்டாவது அத்தியாயமாக நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் அது பெருமாநாள் செல்ல ஆணையத்தின் அவர்கள் சொன்னாங்க எந்த சூனியக்காரனோ அதை வெல்ல முடியாது பக்கராசூரா வெல்ல முடியாது ஏழு நாட்கள் பக்கராசூரா ஓதப்படுமானால் சூனியத்தினுடைய தாக்கம் கணிசமாக குறைஞ்சு போய்டும் ஏழு நாட்கள் சூறத்தில் பக்கரா எண்ணங்க ஓதணும் ஏழு நாட்கள் ஓதும் அதனுடைய சாக்க எண்ணங்க வெகுவாக குறைஞ்சிரும் அதே போல மக்கள் வந்து வேறு சில சூறாக்களும் சொல்லி தந்தாங்க இந்த சூறாக்களை தொடர்ந்து ஓதக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து சூனியத்தினுடைய தாக்க எண்ணங்கள் குறையும் இதை வந்து எழுதி வைத்துக் கொண்டா அவங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் குரான்ல சிஹர் செஹருன்னு சொன்னா அரபியில இந்த வாரத்தை சொன்னா சூனியன்னு அர்த்தம் இந்த குடான்ல எங்கெங்க வருதோ எந்தெந்த வருதோ அந்த எடுத்து அந்த குரான் சூறாக்கள் வருது சூறா தாஹால வருது தாகா சூறாவில் அந்த சூனியம் தொடர்பான வசனங்கள் வருது அதே போல அந்த சூறாவிலையும் இந்த சூரியன் தொடர்பான வசனங்கள் வருது அதே சுவாரங்கிற அத்தியாயத்திலும் இந்த சூனியம் தொடர்பாக வருது இந்த சூனியத்தை பற்றி வரக்கூடிய குரானுடைய ஆயத்துகள் இந்த வசனங்களை ஏழேழு தடவை ஓதி அந்த உடம்பில் ஓதினாலோ அல்லது சாப்பிடக்கூடிய பொருள் அல்லது நாம குடிக்கக்கூடிய பொருளை ஓதி குடித்தாலோ நிச்சயமாக சூனியத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் ஏன்னா குரானுடைய வசனங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் குரானுடைய வசனங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எதற்குமே கிடையாது இது எல்லாமத்தையும் விஷயங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் சொல்லுவதாக இருந்தா கொல மக்கள் சொன்னாங்க சொல்றான் என்ன சூழ்ச்சி செய்தாலும் இறுதி வெற்றி அவனுக்கு கிடையாது இரண்டாவதுல இந்த சூனியத்தை பத்தி ஒரு ஆயத்துல சொல்றான் இன்னொல்லு அல்ல இந்த சூனியத்தையும் முறியடிக்கிறான் இன்னொல்லு அல்ல இந்த சூனியத்தையும் முறியடிக்கிறான் இன்னொரு அசை ஊத்திலு இந்த ஆயத்தை ஏழு தடவை கண்டிப்பாக நாம வந்து அகிலாவில கொள்கையில வழிமாறி போயிடுறோம் இந்த உண்மைகளை சொல்லப்பட்டா அவங்களுக்கு வேற என்னென்ன பேர் இல்லாம சூட்டுறோம் பயப்படுறாலும் கிடையாது இதுதான் சக்தியம் அல்லாதான் முறியடிக்கிறான் இது அல்லா குரான் தடவை எவ்வளவு அல்லாஹலா அவங்களுக்கு குணத்தை கொடுக்கறான் அடுத்து இந்த சூனியத்துக்கு இன்னொரு தீர்வு ஆயத்தூள் குறிச்சியில இருக்குது ஆயத்தில் குறிச்சி நம்ம எல்லாரும் வீட்லயும் வச்சிருக்கிறோம் இந்த ஆயத்தில் குறிச்சியை கொண்டு சூனியத்திற்கு நாம வைத்தியம் செய்ய முடியும் மருத்துவம் செய்ய முடியும் போறாங்க மதீனாவுடைய மதீனாவுடைய பேரிசம்பளம் ஏழு பேரிசம்பலம் தினமும் காலையில சாப்பிட்டு வந்தால் அவருக்கு சூனியமும் பலிக்காது அவருக்கு விஷமும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று பெருமானால் சொன்னாங்க சூனியத்தினால யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கு மதீனாவுடைய பேரித்தம்பலங்கள் ஏழு பேரித்தம்பலங்கள் ஏழு பேரித்தம்பலங்கள் ஒவ்வொரு பேரித்தம்பளத்திலும் ஆயத்தில் குறிச்சி ஏழு தடவை ஓதுறது ஆயத்தில் குறிச்சி ஏழு தடவை ஒவ்வொரு பேரித்தம்பளத்திலும் ஓதி ஓதுறது அத ஏழு நாளைக்கு ஒவ்வொரு பேரித்தம்பளத்தையும் சாப்பிடணும் ஏழு தடவை ஆயத்தில் குறிச்சி ஓதப்பட்ட ஒரு பேரித்தம்பளத்தை என்னங்க சாப்பிடுறது இரண்டாவது அந்த சூனியத்தில பாதிக்கப்பட்டவர் ஒரு பாட்டில தண்ணி எடுத்து இருபத்தோரு தடவை ஆயத்தில் குறிச்சி ஓதி அந்த தண்ணியில ஓதி ஊதணும் ஆயத்தில் குறிச்சி எல்லாருக்கும் இந்த ஆயத்தில் குறிச்சி ஓதி இருபத்தி தடவை ஓதி அந்த தண்ணியில் ஊதி ஒரு பேர் செம்மரம் அந்த தண்ணி குடிக்கிறது இப்படி ஏழு நாள் செய்தால் எல்லாம் நிச்சயமாக அந்த சூன்யத்தினுடைய தாக்கத்தை கணிசமாக குறைக்கலாம் சிலருக்கு ரொம்ப மோசமான பாதிப்புகள் இருந்தால் அவர் அடுத்து பதினாலு நாள் செய்யணும் இன்னும் குறையில சொன்னா இருபத்தோரு நாள் செய்யணும் மொத்தத்துல ஒரு நாள் கண்டிப்பாக இந்த சூனியத்தினுடைய தாக்கம் குரானுடைய ஆயத்துக்களை கொண்டு குரானுடைய விரிவுரையாளர் அவங்க சொல்றாங்க எவ்வளவு பெரிய சூனியமாக இருந்தாலும் சரி அவங்க அதற்கு ஒரு வழிமுறை சொல்றாங்க அந்த சூனியத்தினுடைய பாதிப்பில் இருந்து விடுபடுவதற்கு சொல்லக்கூடிய ஒரு மெத்தேடு உலக மக்கள் அனுபவ ரீதியாக இதெல்லாம் வழிமுறைகள் மார்க்கத்துல இருக்குது நமசனத்துலவங்க இறந்தவர்களை குளிப்பாட்டுவதற்கு இழந்த இலையை கொண்டுதான் குளிப்பாட்ட சொல்லுவாங்க தண்ணியில இழந்த இலைய போட்டுதான் குளிப்பாட்டுவாங்க இப்ப சூனியத்தில பாதிக்கப்பட்டவர்கள் ஏழு இழந்த இலை எடுத்து ஒவ்வொரு நாளும் அவங்க குளிக்கிற தண்ணீர்ல அந்த நாப்பத்தோரு தடவை குறிச்சி ஓதி சூரத்தில் கடைசி ரெண்டு வசனங்கள் அவங்க குளிக்கிற தண்ணீர்ல அதை ஓதி ஓதி அப்புறம் குளிக்கிறது இப்படியே நாப்பத்தோரு நாள் அவங்க செய்து வந்தால் எவ்வளவு மோசமான சூன்யமாக இருந்தாலும் அதற்கு சிவா உண்டு அந்த நோயிலிருந்து அல்லா பாதுகாக்கிறான் என்பதாக படுக்கும் போது நாற்பது எந்த சூனியமும் இன்ஷால்ல படிக்காது நம்பிக்கையோடு இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால நாற்பது முறைக்குள்ளது பிறப்பின்னா இது அதிகமா ஓதுங்க நடக்கும் போதும் அமரும்போதும் எல்லா நிலைகளிலும் ஓதுங்க இத ஓதிக்கொண்டிருந்தாலே தாக்கமும் அரபு உலமாக்கல் மோசமான வியாதிகளுக்கும் தரக்கூடிய வசனங்கள் அந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் தேர்வு செய்து மார்க்க ரீதியாக ஓதிப்பார்கள் அப்படிங்கிற தலைப்புல கிசாபாகவும் போட்டிருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க சூனியத்திற்கும் எல்லா வியாதிக்கும் குணத்தை தரக்கூடிய வசனங்கள் குரான் முழுவதும் பல பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்குது இந்த வசனங்களை எடுத்து அது இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சீடியாக இருக்குது இத கேட்டு கேன்சர் நோயில பாதிக்கப்பட்ட மக்கள் கூட குணமடைஞ்சிருக்காலும் வர முடியும் அந்த மாதிரியான மக்கள் இந்த கேசத்தை கேட்டு இந்த ருஹியாக்கரை ஐயாங்குற குரானுடைய ஆயத்துகளை கேட்டு பல மக்கள் குணமடைஞ்சிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி நாம இந்த மாதிரியான வியாதிகளை பாதிக்கப்பட்டால் அல்லாஹுடைய கலாமை கொண்டு அல்லாவுடைய வசனங்களை கொண்டு பெருமானார் கட்ட தந்த துவாக்களை கொண்டு மட்டும்தான் நாம் அதற்கு தீர்வையும் வழிகாட்டுதலையும் பரிணமித்து வர இது போன்ற நேரங்கள்ல செய்த நம்முடைய சுத்த திட்டமிடுவான் நம்முடைய ஈமான பறிக்கிறதுக்கு முயற்சி செய்வான் தவறான ஆட்களுடைய வழிகாட்டல்ல தவறான இடங்களுக்கு நாம போய் இடப்படாது எல்லாவற்றுக்கும் மேல் நமக்கு ஈமான் பெரியது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடைசி இறுதி என்ன மரணம் மரணத்துக்கு மேல ஒன்னும் எவ்வளவு சிரமம் வரட்டும் கடைசி முடிவு என்ன சொன்னார்கள் பிறகு அல்லாம தான் சந்திக்க போறோம் மரணத்திற்கு பிறகு சுலம அணிச்சுறவங்கள தான் சந்திக்க போறோம் மரணத்திற்கு பிறகு சொர்க்க வாசிகளை பார்க்க போறோம் இந்த மரண நேரத்துல இமா நமக்கு முக்கியமானது அதனால் ஒருவேளை அல்லா நாட்டினால் அந்த நோயில மரணம் கூட வரலாமை பலன் பெறணும் பல வழிமுறைகளை கூட நான் நிறைய எழுதி வச்சிருந்தேன் இந்த இடத்துல சொன்னா பெண்களுக்கு அது வந்து புரியாம கூட போயிடலாம் தவிர்த்து கொள்றேன் தேவைப்பட்டா ஆண்கள்கிட்ட சொல்லி அனுப்பி அந்த முறைகளை தெரிந்து கொள்ளுங்க அந்த முறையை நம்பிக்கையோடு செய்யுங்க அல்லாவுடைய வசனங்களை மீறி உலகத்தில யாருக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது அல்லா இந்த செய்தான மக்கள் மீது எந்த ஆதிக்கத்தையும் வைக்கல இந்த நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டால் எல்லாமல்ல அல்லாஹ் இந்த கந்திருஷியிலிருந்தும் செய்வினையிலிருந்தும் அல்லா நம்மை பாதுகாப்பான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் இந்த செய்வினை என்ற கொடிய பாவத்திலிருந்து எல்லா முஸ்லீம்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த நோயினால் பாதிக்கப்படுவதில் இருந்தும் பாதுகாக்க வேண்டும் மார்க்கு அடிப்படையிலே அதற்கான தீர்வை காண்பதற்கு அல்லா தொகுப் செய்ய வேண்டும் அடுத்த பயானிலே ஜினுகள் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் அது தொடர்பான சில விளக்கங்களும் அடுத்து தரப்படும் அஷர் துலுகிக்கு பின் புரான் ஓதனாமான்னு கேட்டிருக்கிறாங்க தாராளமாக ஓதனா தடை ஒன்னும் கிடையாது புரதா ஓதனாமான்னு கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் புருதா ஓதனா ஒன்னும் தடை இல்லை ஒதுவும் இல்லாமல் குரானுடைய வசனங்களை ஓதலாமான்னு கேட்டிருக்கிறாங்க ஒதுவும் இல்லாம குரான தொடடாது எந்த ஆயத்துகள் மரணம் இருக்கிறதோ ஒது இல்லாத நிலையில அந்த ஆயத்துகளை ஓதிக் கொள்வதற்கு தடை கிடையாது இல்லாத நிலையில ஓதி அதை இறந்தவர்களுக்கு ஹதியாசைவதும் கூடும் ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க நாற்பது நோன்பு வைக்கிறேன் என்று நீயத்து செய்துள்ளேன் ஆனால் நோன்பு வைக்க முடியவில்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறான் நான் ஏற்கனவே நேர்ச்சி என்றால் என்னன்னு விளக்கம் சொல்லிருக்கிறேன் நேர்ச்சிங்கிறது மனதில் எண்ணுவதற்கு நீத்து செய்வதற்கு பேர் நேர்ச்சை கிடையாது நான் இதை கட்டாயமாக செய்வேன் என்று வாய் விட்டு சொன்னாதான் நேர்ச்சை மனசுல ஆயிரம் நினைக்கலாம் நான் இதை செய்யலாம் இருக்கிறேன் அதை அதுக்கு பேர் நேர்ச்சி இல்லை நேர்ச்சேன்னு சொன்னாது நோன்பு வைப்பது இல்ல நாற்பது நோன்புக்கலாம் நினைச்சிருந்தேன் இப்படி நினைக்கிறதுக்கு நேர்ச்சை கிடையாது நேர்ச்சிங்கிற வணக்கத்துல வாயில சொல்லி ஆகணும் மார்க்கத்துல பொதுவாக எல்லா வணக்கத்திலயுமே உள்ளத்துலதான் நீ திருக்கணும் அப்படின்னு சொன்னா நேர்த்த கிடையாது அவ ரெண்டு விஷயம் நேர்த்தியில பெறப்படணும் ஒண்ணு வாய் விட்டு சொல்லணும் இரண்டாவது கட்டாயமாக வைப்பேன் என்று சொல்லணும் இப்படி சொன்னாதான் நேர்ச்சி இதை நீங்க செஞ்சீங்களான்னு யோசிச்சுக்குங்க அது உங்களுக்கு தான் தெரியும் ஒருவேளை இப்படி நீங்க நேர்த்தி செய்திருந்தா நோன்பு வைப்பது கட்டாயம் என்று நேர்த்தி செய்திருந்து உடல் நில உங்களுக்கு ஒத்துக்கொள்ளல நாற்பது நோன்பு வைக்க முடியல சத்தியத்தை முடித்தால் சொல்லப்படுது சத்திய முடிவுக்கான அந்த மூன்றுல ஒண்ணு நீங்க செய்யலாம் ஒண்ணு அடிமை உரிமை அது இந்த காலத்துல கிடையாது இரண்டாவது பத்து நோன்பு வைக்கலாம் நீங்க நாற்பது பத்து மிஸ்கின் உணவு அளிக்கிறது பத்து மிஸ்கினங்களுக்கு உணவு அளிப்பது நாற்பது நோன்பு வைக்க முடியாம போயிட்டு செஞ்சு அதற்கு நீங்க என்ன சின்ன பகாரமா பத்து மிஸ்கின்களுக்கு சாப்பாடு போடலாம் அல்லது மூன்று நோன்பு மட்டும் வைக்கலாம் மூணு நோன்பு வச்சாலே இந்த நாற்பது நோம்புக்கு எனக்கு அது ஈடாக ஆகிவிடும் இப்படி இந்த மூல ஏதாவது ஒண்ணு செய்வது கொண்டு நேர்ச்சையிலிருந்து விடுபட குளிப்பு கடமையான நிலைகள்ல நகம் வெட்டலாமு கேட்டிருக்காங்க பாவம் வெட்டக்கூடாது வெட்டுறது நல்லது கிடையாது நெரிசலும் குளிப்பு கடமையான நிலையில தூங்குவது சாப்பிடுவது அதை கூட வந்து விரும்பல குளிப்பு கடமையான நிலையில தூங்குறதாக இருந்தா உதவு செய்து விட்டு தூங்குறது நல்லது குளிப்பு கடமையான நிலையில சாப்பிடுவதாக இருந்தா கூட உதவு செஞ்சிட்டு சாப்பிடுறது நல்லது கொஞ்சம் குளிக்க நேரம் ஆகும் என்றாலும் எனக்கு ஒதுவும் செஞ்சுட்டு சாப்பிடணும் குளிப்பு கடமையான நிலையில நகங்கள் வெட்டுவது முடிகளை களைவது விரும்பமாக குளிப்பு கடமையான நிலையில நகம் முடிய வெட்டுறது மக்ரூஹான செயல் இதனால் அவருக்கு பாதிப்பு கூட ஏற்படலாம் என்ன பாதிப்பு இப்ப நம்ம செய்வனைய பத்தி தான் சொன்னோம் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்வனை செய்யற மாதிரி மனிதர்களுக்கு அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஹம்சிஹி சைதானுடைய ஊசல் ஆட்டத்தில் இருந்தும் ஊதுதலில் இருந்தும் அவர் மனிதர்களுக்கு செய்வன செய்யலாம் கடமையான நிலையில உடம்பில் இருந்து நாம எரியக்கூடிய நகங்கள் முடிகள் இலைகளை எடுத்து ஜின்னுகள் செய்வென செய்ய வாய்ப்பு இருக்குது அதனால பாதிப்புகள் வரக்கூடும் என்பதனால அவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் சொல்லியிருக்கிறாங்க அது பாவம் அல்ல நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் கருதப்பட்டது அடுத்து ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க அதாவது சில தேவைகள் நிறைவேறினால் நோன்பு வைப்பதாகவும் சஜக்கா செய்வதாகவும் நேரத்தை செய்திருந்தேன் ஆனால் அவைகளுடைய எண்ணிக்கை மற்றும் அளவுகளை மறந்து விட்டேன் இப்போது என்னுடைய தேவைகள் நிறைவேறிவிட்டது என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு காரியம் கைகூடனா நோன்பு வைப்பேன் சதக்கா செய்வேன் நேரத்தை செஞ்சதாக சொல்றாங்க ஆனா எண்ணிக்கையும் அளவு மறந்து போச்சுன்னு கேட்கிறாங்க இப்ப ஒன்றை தெரிந்து கொள்ளனும் நீங்க நேர்த்தி செய்யும் போது பொதுவா நோன்பு வைப்பேன் பொதுவா தர்மம் செய்வேன் அப்படின்னு நேர்த்தி செய்திருந்தால் ஒரு ரூபாய் தர்மம் செஞ்சாலும் ஒரே ஒரு ரூபாய் தர்மம் செஞ்சாலும் நேர்ச்சி நிறைவேறிடும் அளவை நீங்கள் குறிப்பிட்டு அல்லது அளவை இல்லையா என்பதும் ஒரு நோம்பு வச்சாலும் போதும் ஒரு ரூபா தர்மம் கொடுத்தாலும் போதும் அளவை குறிப்பிட்டது உங்களுக்கு உறுதியா தெரியுது ஆனா மறந்துட்டீங்க இத்தனை நோன்பு இத்தனை ரூபா என்ற அளவை குறிப்பிட்டது தெரியுது ஆனா எத்தனை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க செய்ய வேண்டியது குறைஞ்சது மூணு நோன்பு வைக்கணும் குறைஞ்சது மூன்று நோம்பு வைக்கணும் ஏன்னா நீங்க பல நோன்பு வைக்கிறதாக ஒருவேளை நேர்த்தி செய்திருந்தா பல அப்படிங்கறதுல பலதுல வைக்கணும் மூன்று நோம்பு என்னங்க வைக்கணும் அதுக்கு மேல ஒருவேளை நீங்க நேர்த்தி செய்திருக்கலாம் அதனால பத்து மிஸ்கின்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் பத்து மிஸ்கின்களுக்கு என்னங்க உணவு அளிக்கிறது இதை செஞ்சு அவங்களுடைய நேர்ச்சி வந்து நிறைய வெறையிடும் ாலும்லாமுன் என்றல ஒண்ணுதான் அல்லது உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்றது இப்படி சொன்னா எனக்கு பத்து நன்மை அஸ்லாம் அலைக்கும் சொன்னா இருபது நன்மை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து நன்மைங்கிற சொல்லு தெளிவாக முழுமையாக என்னங்க சொல்றது ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க நம்முடைய நபி அவர்கள் எந்த மதுகவை பின்பற்றினார்கள் எப்படி நாலு மதுகபுகள் உண்டானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கேள்வி அவசியமான கேள்விதான் இது சில குழப்பவாதிகள் அவங்களுடைய சில வார்த்தைகளை எடுத்துக்கிட்டாங்க நபி எந்த மதுகவை பின்பற்றினார்கள் என்பது இது அடிப்படையில ஒரு தவறான ஒரு வாதம் இது நீண்ட விளக்கம் தெளிவாக தரணும் பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில தெளிவாக சொல்றேன் வணக்க வழிபாடுகள் மார்க்கத்தினுடைய சில பிரிவு சட்டங்கள்ல குரான் ஹதீஸ்ல வந்து பல்வேறு சட்டங்களுக்கு இடம் இருக்குது பல்வேறு நிலைகளுக்கு இடம் இருக்குது அதெல்லாம் எல்லா விஷயங்களும் கொள்கை கோட்பாடுகள் அது ஒண்ணுதான் அதுல ஒன்று சத்தியம் ரீதி பூரா அசத்தியம் அதுல ஒண்ணுல ஒரு சத்தியத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் சொர்க்கத்துக்கு கூட்டம் அவங்கதான் வெற்றி பெறுகிற கூட்டம் கொள்கை கோட்பாடுகள்ல ரெண்டு கருத்து வரக்கூடாது வர முடியாது வந்துச்சுன்னா ஒன்னு சத்தியம் இன்னொன்னு அசத்தியம் ஒண்ணு பொய் இன்னொன்னு கொள்கை விஷயங்கள்ல கொள்கை கோட்பாடுகள்ல குரானும் ஹதீசும் எந்த வழிமுறையில் இருந்தார்களோ அது மட்டும்தான் சத்தியம் மிச்சத ஊரவிதாத்துகள் அனாச்சாரங்கள் மார்க்கத்துக்கு எதிரானவைகள் கொள்கையில சத்தியம் அசத்தியத்தை பிரிக்கிறதுக்கு அளவுகோல்னு பெருமனார் செல்வாலை காலத்தால் சிறந்தது என் காலம் பிறகு என்னுடைய தோழர்களுடைய காலம் பிறகு அவர்களை பின்தொடரக்கூடியவருடைய காலம் என்று சொன்னாங்க மூன்று தலைமுறைகளை பெருமானால் சிறந்த காலம் என்று சொன்னாங்க அந்த மூன்று தலைமுறையினுடைய காலங்கிறது ஹிஜிரி இருநூத்தி இருபதோட முடியுது இருபது ஹிஜிரி இருநூத்தி இருபது வரைக்கும் மார்க்கம் என்று எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் சுண்ணத்து இருநூத்தி வரைக்கும் எதெல்லாம் செய்யப்படல அதுக்கு பின்னால வந்துச்சோ அதெல்லாம் விதாத்து அது கந்தூரியா இருக்கட்டும் உருசா இருக்கட்டும் வேறு என்ன பலாவா இருக்கட்டும் ஆரம்பத்துல இருநூத்தி இருபது வருஷங்கள் நபி சிறந்த காலம் சொன்னாங்க அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய கொள்கை என்னவோ அதுதான் கொள்கை அவங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் மார்க்கம் அதுக்கு பின்னால வந்தது பூரா விதாத்துகள் அனாச்சாரங்கள் ஆ கொள்கையில ஒண்ணு மட்டும்தான் சத்தியம் மிச்சதெல்லாம் பாத்தில் அசத்தியம் வணக்க வழிபாடுகள் இவாதத்துகள் இதுல ஒரே வழிமுறைங்கிறது கிடையாது வணக்கம் எடுத்துக்கிட்டா தொழுகையில உயிரோட்டமான விஷயங்கள் விஷயங்கள் மூணு தான் நிலையில் நிற்பது செய்வது சுஜூது செய்வது அமருவது இந்த நாலு தொழுகையினுடைய உயிரோட்டம் நீதிபூரா அலங்காரங்கள் இது என்னன்னு அலங்காரம் இந்த தொழுகையினுடைய உயிரோட்டமான விஷயத்துல எந்த முஸ்லிமும் வேறுபட போறதில்லை ஷாஃபி ஹனசி அம்பலி மாணிகி எல்லாருமே நிக்கிறாங்க எல்லாருமே இருக்கும் செய்வாங்க எல்லாருமே சரிதான் செய்வாங்க எல்லாருமே இருக்கும்னு அமருவாங்க இதெல்லாம் உயிர் ஓட்டம் உடலுக்கு உயிர் மாதிரி இது எல்லாருமே என்னங்க ஒரே மாதிரி தான் எல்லாருமே செய்யணும் தொழுகையில சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அலங்காரங்கள் அதை செஞ்சாலும் சரிதான் செய்யாட்டாலும் சரிதான் சிறு ஆணையத்துலவங்க தொழுகையில எப்படி கை கட்டினாங்க பல முறைகள் வந்து தொப்புளுக்கு மேலையும் கட்டினாங்க கீழையும் கட்டினாங்க நமசெல்லாம் செல்லும் போது கைய உயர்த்தியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலைகளை பெருமானார் பெருமானார் எந்த வழிமுறையை செஞ்சாங்களோ அதில் எந்த வழிமுறையை இமாம் எடுத்தாங்களோ அதுக்கு பேர் மிதஹ் பெருமானாருடைய தொழுகையில எந்த தொழுகை இமாம் ஷாபி எடுத்தாங்களோ அதுக்கு பேரு ஷாபி மெதப் ஒன்று ஒவ்வொருங்களோ அதை வச்சுதான் ஒருதை தவிர இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சொந்த கருத்துக்களோ சொந்த விளக்கங்களோ கிடையாது என்பதோ புரிந்து கொள்ளணும் இதற்கு மேல தேவைப்படும் போது விளக்கம் அடுத்த ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்கிறாங்க நம்ம நூறு பெண்கள் மாற்று மத ஆண்களுக்கு முன்னால் பருதா இல்லாமல் இருக்கிறார்கள் கேட்டிருக்கிறாங்க தடுக்கப்படணும் மார்க்கத்துல அனுமதி இல்லை ஹராம் என்பதை பல நேரங்களில் நாமளும் தொடர்ந்து சுட்டி காட்டுக் கொண்டுதான் அதாவது இந்த கேள்விகள்லாம் இந்த ஆயத்து ஓதலாமா இந்த ஆயத்து ஓதலாமான்னு கேட்டுக்கிறாங்க தொழுகையில எந்த ஆயத்தும் ஓதலாம் பையனுள்ள கேள்விகளா இருக்கணும் குரானோட எந்த ஆயத்தும் தொழுகையில ஓதலாம் ஒருத்தர் ஆனும் கட்டாயம் நினைச்சீங்கன்னா அதுக்கு வெறும் விதாச்சு இப்போ குரங்கு தொழுகையில முதல் ரக்கத்துல நொக்கராவில் உள்ள ஆயத்தில் குறிச்சியையும் இரண்டாவது ரகத்துல ஆமனோட சொல்லும் ஓதலாமான்னு கேட்டுக்காரமா ஓதலாம் டப்பு ஆனா யாராவது ஒருத்தர் சரது தொழுகையில மதுரை காத்துல ஆயத்திற்கு ஓதனும் ஓதலாம் தப்பு எது பாவமா போயிடும் அது பிதாட்டா போயிடும் எந்த ஆயத்தும் ஓதுவது தோரண்டும் கிடையாது முன் சுண்ணத்திலையும் மகரிப்புடைய பின் சுண்ணத்திலும் கொல்லி ஆகளுக்காக இந்த மூட நம்பிக்கைகளை பத்தி பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன் வீட்டினுடைய பின்புறத்தில் உள்ள தோட்டத்தின் மரத்தின் மேல் இடிந்து விழுந்து விட்டது அந்த வீட்டில் வசிக்கலாமா ஆபத்து வருமான நிகழ்வுகளுக்கும் ஆபத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதெல்லாம் அல்லாட்ட பாதுகாப்பை தேடிவிட்டு தாராளமாக இருக்கலாம் கதாவானால் பரந்து மட்டும் தொழுதால் போதுமா வித்திருவாஜி சேர்த்து துறணுமான்னு கேட்டிருக்கிறாங்க வித்திரும் கதா செய்யப்படணும் வித்திருவாஜிங்கிறதுனால கண்டிப்பாக பலா செய்யணும் மன அழுத்தத்திற்கு இஸ்லாம் கூறும் தீர்வு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க மன அழுத்தத்திற்கு இல்லாஹி பத்ம இன்னொன்னு கொடுக்கரை கொண்டு மனங்கள் அமைதி வருகிறது என்று சொல்றான் சிக்கரு செய்ய மன அழுத்தத்திற்கு தீர்வு உண்டு காலை மாலை அதுக்காரர்கள் இந்த செய்வினை தொடர்பாக சொல்லும் சொல்ல நினைச்சேன் அதீனாவுடைய ஆயத்துகள் என்று உலமாக்கல் சொல்லுவாங்க தங்களுக்கு சஞ்சலங்கள் வருகிற போது நெருக்கடிகள் வருகிற போது யாரும் இல்லாத இடத்திற்கு சென்று இரண்டு ரக்காட்டுகள் தொழுது இந்த செக்கீனாவுடைய வசனங்கள் ஆறு வசனங்களை ஓதுவாங்க அவனுடைய நெருக்கடிகள் போயிடுவோம் அந்த வசனங்களை உலமாக்கிட்டு எழுதி வாங்கி கொள்ளுங்க அதை எல்லா மன அழுத்தங்களும் சரியாகும் அடுத்த நம்முடைய பயான் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் எல்லோருடனே அடுத்து மேன் இன்ஷா அல்லாஹ் மார்ச் 13 வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிidina முஹம்மதின வ அலா ஆலி ஸையிidina முஹம்மதின வ 바رك வ ஸல்லim அன்னா ظலமனா அன்ஃஸனா வ இன்லம் தஃஃபில்லனா வ தர்ஹம்னா லனகூனன மின்ல் காஸிரீன் உப்னனா வ ஆതിനാ மா வா'adtனா அலா ரஸூலிக வலா தஹ்ஸினா யௌமல் கியாம மனை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உலக முஸ்லிம்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக இருப்போர் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களில் இறந்து விட்டோருடைய கவுறுகளை சோன பூஞ்சோலையாக அழகின் வேதனையிலிருந்து எங்களையும் அவர்களையும் பாதுகாப்பாயாக எங்களை பாதுகாப்பாயாக கந்தர்ஷிகள் விட்டு பாதுகாப்பாயாக இன்னுகளுடைய சேட்டைகளை விட்டு பாதுகாப்பாயாக எந்த நிலையிலும் ஈமானை இழக்காமல் பாதுகாப்பாயாக எல்லா விஷயங்களுக்கும் குரான் ஹதீசுலி ஒலியிலே தீர்வு காணக்கூடிய தௌஃபிக்கை தருவாயாக எல்லா நிலைகளிலும் மார்க்க வழிகாட்டுதலை பேணக்கூடிய தௌஃபிக்கை தருவாயாக அசத்தியங்களை விட்டு பாதுகாப்பாயாக குழப்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக மறக்கத்துக்கு எதிரான விதிகள் அனாச்சாரங்களை விட்டு பாதுகாப்பாயாக எல்லா நிலைகளிலும் சின்னத்தான வழிமுறைகளை பண்ண தொஃபீஸ் செய்வாயாக இந்த கொடிய செய்வதை என்கிற பாவத்தில் இருந்து முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக இந்த பாவத்தை செய்தவர்கள் தொவா செய்கிற வாய்ப்பை கொடுப்பாயாக இந்த பாவத்தை கனநிலை கூட நினைக்காத மக்களாக எங்களை ஆக்கிள்வாயாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்ப்பு தருவாயாக அவர்களை சிறுக்கள் இருந்து குபுரில் இருந்து பாதுகாப்பாயாக குரானுடைய ஆயத்துக்களை கொண்டு நிவாரணம் தேடுகின்ற அவர்களுக்கு நாட்டங்களையும் நிறைவேற்றுவாயாக எங்களுடைய கடன்களை நிறைவேற்றுவாயாக கவலைகள் துயரங்களை நீக்குவாயாக நோய்களை நீக்குவாயாக ரம்பே ரஹமானை கடன்களை விட்டு எங்களை பாதுகாத்தல் வருவாயாக கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக கொடிய வியாதிகளை விட்டு பாதுகாப்பாயாக ஆதிக்க சக்திகளிடமிருந்து பாதுகாப்பாயாக திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக கொடிய விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக கிட்ட மரணத்திலிருந்து பாதுகாப்பாயாக மரணத்திற்கு முன்னால் தௌபாவை நுசி வாக்குவாயாக ஷஹாதத்தை நுசி வாக்குவாயாக மரண நேரத்திலே கரிமாவை நுசி வாக்குவாயாக எங்கள் காலத்தின் இறுதி நாட்களை சிறந்த இறுதி கால அமல்களை சிறந்த அமலாக ஆக்குவாயாக உன்னை சந்திக்கிற நாளை சிறந்த நாளாகவாயாக இந்த துவியினுடைய அழகிய திருநாமுகோடைய பொருட்டால் ஹபோல் சிவாயாக فرمانا رسل الله عليه وسلم لفرطة القبول سوى ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذابنا صلى الله عليه وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله ربنا عالمين اللہ اللہ اللہ اللہ اللہ اللہ اللہ اللہ